வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்தி சேவை செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் ஏற்படுத்தியுள்ளனர் மகிழஞ்சேரி பகுதியில் புகழ்பெற்ற காளியம்மன் கோவிலில் இருந்த ஐம்பொன்னாலான அம்மன் சிலை திருடப்பட்டுள்ளது பல்வேறு துயரச் சம்பவங்களில் உயிரிழந்த பதினான்கு பேரின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் முதல்வர் பழனிசாமி நிதியுதவி வழங்கியுள்ளார் மலேசிய மணல் இறக்குமதி விவகாரத்தில் தூத்துக்குடி ஆட்சியர் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிபதி ரகுபதி ஆணையத்தை எதிர்த்த வழக்கை வாபஸ் பெறுவதாக ஸ்டாலின் துறைமுருகன் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் நுழைய அனுமதி அளித்து சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை வரவேற்றுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த தீர்ப்பு ஒரு மைல்கல் என கூறியுள்ளார் மாணவிகளை பாலியலுக்கு அழைத்த விவகாரத்தில் கைதாகி சிறையில் உள்ள நிர்மலாதேவி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்தார் தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஐபிஎல் வழக்கில் எம்எல்ஏ கருணாஸ்க்கு நிமந்தனை ஜாமீன் வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம் ஆசிய வேளாண்மை பத்தாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டது என முன்னோடி இயற்கை விவசாயி அரியனூர் ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார் ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய அளவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி மருந்து கடைகள் இயங்காது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தின் மறு கட்டமைப்புக்காக சிறப்பு வரி விதிப்பது குறித்து ஆய்வு செய்ய ஏழு அமைச்சர்கள் கொண்ட குழு அமைத்து மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி உத்தரவிட்டுள்ளார் ரோஹிங்கியா சட்டவிரோத குடியேறிகளின் பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வெற்றி கொண்டாட்டம் ராஜஸ்தானில் பிரதமர் தொடங்கி வைத்தார் ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை ஆதரிக்கும் வண்ணம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பேசியதைத் தொடர்ந்து கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் தாரிக் அன்வர் அறிவித்துள்ளார் ஈரானிலிருந்து இந்தியா என்ன இறக்குமதி செய்ய வேண்டும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் அயல் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் ஆய்வு நிலையம் அமைக்க சீனா திட்டம் தீட்டியுள்ளது பசிபிக் கடற்பகுதியில் ரன் வேலையை விட்டு கடலில் இறங்கிய பயணிகள் விமானம் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் உலகின் மிகப்பெரிய மீன் சந்தையாக கருதப்படும் சுகிஜி மீன் மார்க்கெட் கடந்த எண்பத்தி ஆண்டுகளின் முதன்முறையாக வரும் அக்டோபர் ஆறாம் அன்று மூடப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரோஹிங்கியா விகாரத்தில் ஆங் சாங் சுகியின் கௌரவ குடிமகள் விருது பறிப்பு ஜஸ்டின் ட்ரூட்டோ அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு சுனாமி தாக்கியுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன வணிகச் செய்திகள் கடந்த இரண்டு மாதங்களில் லிட்டருக்கு ஏழு ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது இந்தியாவில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி அதிகரிப்பதாக ஆய்வு ஒன்றில் பஞ்சாப் நேஷனல் வங்கியிலிருந்து ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான மெகுல் சோக்சியை இந்தியாவிடம் ஒப்படைக்க எல்லா விதத்திலும் உதவுவதாக ஆன்டிகுவா அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்வுடன் காணப்படுகிறது ஏசி வாஷிங் மிஷின் மற்றும் விமான எரிபொருள் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய வீரர் துஷார் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகின்றது சீனா ஓபன் டென்னிஸ் தொடருக்கான அட்டவணையில் செரீனா பெயர் இடம்பெறவில்லை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஐம்பத்தி வயது தேசிய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் நடைபெற்று வருகிறது ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் கேரளாவைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞரான ஸ்ரீசங்கர் முரளி எட்டு புள்ளி இருபது மீட்டர் தூரம் தாண்டி முதலிடத்தை பிடித்தார் திரைச்செய்திகள் சமுத்திரக்கணி நடிப்பில் உருவாகும் ஆண் தேவதை படத்திற்கு இப்பொழுதே எதிர்பார்ப்பு உருவாக்கி வருகிறது சண்டகொழி இரண்டு இந்த படத்தில் வரலட்சுமி வில்லியாக நடித்துள்ளார் சுரபி பிலிம்ஸ் நரேஷம்பத் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கி வருகிறார் கும்கி படத்தை போலவே யானையை மையமாக வைத்து எடுக்கப்படும் ஆரவுக்கு ஜோடியாக ஆஷிமா நிர்வால் நடிக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு குவியல் அறிவோம் அஞ்சல் தலை நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்